பாடம் 72 இரண்டு பெருமை கொள்வது கூடாது எவர்கள் உலகில் பெருமை அடிக்கவும் அராஜகம் விளைவிக்கவும் விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கே உறுதி ஆக்கி வைத்துள்ளோம் மேலும் இறுதியில் நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்கே இருக்கிறது இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் பூமியில் செருக்காக நடக்காதீர்கள் ஏனெனில் உங்களால் பூமியை பிளந்து விடவும் முடியாது மழை அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது அவசனம் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதீர்கள் பூமியில் செருக்காய் நடக்காதீர் அகந்தையும் ஆணவமும் கொண்ட எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை ஒன்றாவது அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உண்மை யாதனில் கார் மூசாவின் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் தன் சமுதாயத்திற்கு எதிராக வரம்பு நடந்தான் மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வ கருவூலங்களை வழங்கியிருந்தோம் எனில் அவற்றின் சாவிகளை பலசாலிகளின் ஒரு குழுவால் கூட ஒரு தடவை அவனுடைய சமூகத்தார் அவனிடம் கூறினார்கள் அடிக்காதே ஏனெனில் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்தின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்கறை கொள் மேலும் இம்மையிலும் உனது பங்கை மறந்துவிடாதே மேலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருப்பது போல் நீயும் உதவி செய் மேலும் பூமியில் அராஜகம் விளைவிக்க முயற்சி செய்யாதே அராஜகம் விளைவிப்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அவன் இவை அனைத்தும் என்னிடம் உள்ள அறிவினால் தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்றான் அவனுக்கு முன்னால் அவனை அதிக வலிமையையும் ஆள் பலத்தையும் பெற்றிருந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பது இவனுக்கு தெரியாதா மேலும் குற்றவாளிகளின் பாவங்கள் பற்றி உடனுக்குடன் கேட்கப்பட மாட்டார்கள் ஒரு அவன் தன்னுடைய முழு அலங்காரம் எடுப்புடன் தன் சமூகத்தார் முன்னிலையில் வந்தான் எவர்கள் உலக வாழ்க்கையை விரும்புவோராக இருந்தனரோ அவர்கள் அவனை பார்த்து கூறலானார்கள் ஆஹா காரூனுக்கு வழங்கப்பட்டிருப்பதைப் போன்று நமக்கும் கிடைத்திட அவன் மகத்தான பாகியசாலிதான் ஆயினும் ஞானம் வழங்கப்பட்டவர்கள் கூறலானார்கள் உங்கள் நிலை குறித்து வருந்துகின்றோம் அல்லாஹுவின் நற்பூலி சிறந்ததாகும் மேலும் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்குத்தான் இந்த நற்பாகியம் கிடைக்கும் இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியில் புதைத்து விட்டோம் அல்லாஹுக்கு எதிராக அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்கு இருக்கவில்லை தனக்கு தானே உதவி செய்து கொள்ளக்கூடிய நேற்று அவன் பெற்ற தகுதியை அடையம் கொண்டிருந்தார்கள் ஐயோ நாம் மறந்துவிட்டிருந்தோம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றான் மேலும் தான் நாடுவோருக்கு அளவோடு கொடுக்கின்றான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்திராவிட்டால் எங்களையும் பூமியில் புதைத்திருப்பான் ஐயகோ நிராகரிப்பாளர்கள் வெற்றி அடைவதில்லை என்பது எங்களுக்கு நினைவில்லாமல் போய்விட்டதே என்று கூறினார்கள் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி இரண்டு வசனங்கள்